திரு மாணி குழி சுவாமி திரு மாணிக்க வரதர் திருவடி போற்றி தேவி திரு மாணிக்க வல்லி அம்மை திருவடி போற்றி திருஞான சம்பந்தமூர்த்தி நாயனாரின் முன்னூற்றி முப்பத்தி ஓராவது திருப்பதிகம் இது திருச்சி தரம் பொன்னியல் பொறுப்பறையன் மங்கையொரு பங்கற்மேல் பொன்னியல் பொறுப்பறையன் மங்கை ஒரு பங்கர் புனல் தங்கும் சடை மேல் புனல் தங்கும் சடை மேல் புனல் தங்கும் சடைமேல் வன்னியோடு மற்ற மரர் வைத்த விரல் வித்தகர் மகிழ்ந்துறை விடம் வன்னியோடு மற்ற மரர் வைத்த விரல் வித்தகர் மகிந்துறை விடம் மகிழ்ந்துரையிடம் மகிந்துறையிடம் கன்னி இழ வாழை குதி கொள்ள இழ வள்ளை படர் அள்ளல் வயல்வாய் கன்னி இளவாடை குதி கொள்ள இழவள்ளை படர் அள்ளல் வயல்வாய் அள்ளல் வயல்வாய் மல்லி இள படிந்து மனசேருதபி மாணி குழியே மல்லி இள வேதிகள் படிந்து மனசேருதபி மாணி குழியே மாணி குழியே பாணி மாணிகுடியே சோதிமிகு நீரது மெய்பூசி சோதிமிகு நீரது மெய்பூசி ஒரு தோல் உடை புனைந்து தெருவே மாதர் மனை தோறும் இசை பாடி வசி பேசும் அரணார் மகிழ்விடம் அரணார் மகிழ் இடம் ஏ அரணார் மகிழ் இடம் மாணிக்குழியே தாதுமலி தாமரை மணங்கமள் வண்டு முரல் தன் படனம் மிக்கு ஓதமலி வேலைப்புடை சூழ்வுனகில் நீடுதவி பாணி குழியேன அம்பனைய கண்குமை மடந்தை அவள் அஞ்சி வருவ ஆம்பனைய கண்குமை மடந்தை அவள் அஞ்சி வருவ சினங்கூட கம்பமதயானை உரி செய்த அரனார் கருதி மேயிடமா கம்ப மதயானை உறி அரனார் மேய இடமாம் மாணி குழியே பம்பு மரிசோலை புடைசூழ மணிமாடமது நீடி அழக உம்பரவர்கோன் நகரம் என்ன nikar man gudavi mani kudiye ha ye ra nana nana na nana ha ha ha tadana நியமத் தொழிலனாகி நித்தம் நியமத் தொழிலனாகி நெடுமால் குரளனாகி நெடுமால் குரலனாகி மிகவும் சித்தமது ஒருக்கி வழிபாடு செய்ய நெடுமாள் வழிபாடு செய்ய நின்ற சிவலோகன்கிடமா கொத்தலர் மலர்பொழிலின் நீடுகுல மஞ்சை நடமாடல் அது கண்டு ஒத்த வரிவண்டு ஒத்த வரிவண்டுகள் உலாவி இசை பாடுதவி மாணி கூடியே நன நான ஏ சூடும் சடை மாமுடியர் சுரர் தொல்நகர் முன் நாசமது செய்து நலவானவர்களுக்கு அருள் செய் நம்பன் இடமா அசுரரு தொல்நகர் முன்னாசமது செய்து நலவானவர்களுக்கு அருள் செய் நம்பன் இடமாணி குழியே வாசமளி மென்குழல் மடந்தையர்கள் மாளி மாளிகையின் மன்னி அழகார் ஊசல் மிசையேறி மாளிகையின் மடந்தையர்கள் மன்னி அழகார் ஊசல் மிசை ஏறி இனிதாக இசை பாடுதபிமானி குடியே ஆன ஆனீர ஆன மந்த மலர் கொண்டு வழிபாடு செய்யும் மானி உயிர் வௌவ மனமாய் வந்த மலர் கொண்டு வழிபாடு செய்யும் உயிர் உயிர்வ மனமாய் வந்த ஒரு கால உயிர் மாள உதை செய்த மணி கண்டனிடமாம் வந்த ஒரு காலனுயிர் மாள உதை செய்த மணி கண்டனிடமாம் தந்தினோடு காதையில் சுமந்து தட மாமலர்கள் கொண்டு எடிலும் தந்தினோடு காரையில் புனல் வந்து வந்து வயல்பாயும் மணமார்தவி மாணி குழியே மாணி குழியே மாணி பானவர்கள் நின்று துதி செய்ய இறையே கருணையாய் இறையே கருணையாய் உண்பறிய நஞ்சதனை உண்டு உலகம் உய்ய உலகம் உய்ய நஞ்சதனை உண்டு உலகம் உய்ய நஞ்சதனை உண்டு அருள் உத்தமன்கிடமும் பண்பையிலும் பண்டு பல கெண்டி மது உண்டு நிறை பைம்பொடிலின் வாய் ஒன் பலவின் இன்கனி சொரிந்து மணம் நாறும் மணம் நாறு உதவி மாணி குடியே ததர ஆலலே என்ன மது இல் எளிதார் கைலை மாமலை எடுத்த திரலார் திண்ணிய அரக்கனை நெறித்து அருள் புரிந்த சிவலோகனிடமாம் சிவலோகிடமாம் மாணிகுழியே ஏன்னமரும் மென்மொழியினார் பனைமுலைப்பவளவாயழகதார் ஒன்முதல் மடந்தையர் உடைந்த புனல் ஆடுதிமானி குழியே நேடும் அயனோடு திருமாலும் உரை உணரா வகை நிமிர்ந்து முடிமேல் நேடும் அயனோடு திருமாலும் உணரா வகை நிமிர்ந்து முடிமேல் ஏடுலவு திங்கள் மதமத்தம் இதழி சடையம் ஈசனிடமாம் சடயம் ஈட்டன் இடமாணிழியே மாடுளவு மல்லிகை குறுந்து கொடி மாதவி செருந்தி குறவின் ஊடு உளவு புன்னை விரை தாது மலிசேர் உதவி மாணிகூழியே மொட்டை அமன்நாதர் முதுதேரர் மதியில்லிகள் முயந்தனபடும் முட்டைகள் மொழிந்த மொழி கொண்டு அருள் செய்யாத முதல்வனிடமாம் அருள் செய்யாத முதல்வனிடமாம் அமன் ஆதர் தேரர் முட்டைகள் மொழிந்த மொழி கொண்டு அருள் செய்யாத முதல்வனிடமாம் மட்டை மலி தாழை இப்பி நீர் முதிய வாழையில் விழுந்த அதரில் மட்டை மலி தாழை இளநீர் இளநீர் முதிய வாழையில் விழுந்த அதரில் ஒட்டமரிபூகம் நிறை வேறு உதவி மாணிக்குழியே மாணிக்குழியே மேதிகள் படிந்து மனைச்சேர் உதவி மாணிக்குழியே டை சூழ் உலகில் நீடுதபிமானி குழியே என்ன நிகர் மண் உலாவி இசைபாடு உதவிமானி குழியே ஊசல் வந்து வயல் பாயும் மணமார்தவி மாணி குழியே பொழிலின் வாய் ஒன் பலவில் இன் கனி சொறிந்து மணம் நாருதவி மாணி குழியே ஒன்னுதல் மடந்தையர் உடைந்த புனல் நாடுதவி மாணி குழியே ஊடுலவு புன்னை விரை தாது மலிசேர் உதவி மாணிக்குழியே ஒட்ட மலிபூகம் நிர்ணயித்தாரு உதிர வேறு உதவி மாணி குழியே உந்தி வரும் தன்கடில மோடு புனல் சூடு உதவி மாணி உந்தி வரும் தன்கடில மோடு புனல் சூடு உதவி மாணி அந்திமதிசூடிய எம்மானை அடிதேரும் அணிகாழி நகரான் அந்திமதிசூடிய எம்மானை அடிதேரும் அணிகாழி நகரான் சந்த நிறை தன் தமிழ் தெரிந்துணரும் ஞான தம்பந்தனது சொல் சந்த நிறை தன் ஞான சம்பந்தனது சொல் சொல் ஞம் பந்தனது சொல் புந்தீசை செய்து மொழிவார்கள் உடையார்கள் நடுவான நிலனே செய்து மொழிவார்கள் உடையார்கள் நெடுவான நிலனே